உங்களை பிரதிநிதியாக ஆக்கியுள்ளான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பான் எனவே உலகை பயந்து கொள்ளுங்கள் மேலும் பெண்களை பயந்து கொள்ளுங்கள் பணி இசவீலர்களிடம் ஏற்பட்ட குழப்பத்தில் முதன்மையானது பெண்கள் விஷயத்தில் தான் ஏற்பட்டது என நபி சொல்லு அணிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஏழு நான்கு இரண்டு